நற்றினையின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லிருந்து ஸ்ரீதர் போன வாரம் நேயர்கள் உங்களை உலகத்தோட சக்தி வாய்ந்த பெண்மணி யாருன்னு யோசிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா யாராவது யோசிச்சிங்களா யோசிச்சிருப்பீங்க பல பெண்மணிகள் உங்களோட வந்திருக்கும் கரெக்டா குறிப்பா உங்க நினைவுக்கு வந்திருக்கிறது நான் போன வாரம் குளூ கொடுத்த திருமதி இந்திரா காந்தி திருமதி சிறிமாவோ பண்டார நாய்க்கே மதர் அதோட பாகிஸ்தான் நாட்டோட பெனாசிர் புட்டோ இந்தியாவை சேர்ந்த ராணி லக்ஷ்மி பிரிட்டன் நாட்டோட மார்கரெட் தேச்சர் ஜெர்மனியோட மார்க்கல் இப்படி பல சக்தி வாய்ந்த பெண்மணிகள் உலகம் முழுக்க இருக்காங்க ஆனா, நான் குறிப்பிடுற உலகம் சக்தி வாய்ந்த பெண்மணி இவங்க யாருமே இல்லை அப்போ அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம் நம்ம அறிவு மஞ்சள் தொழையோட முதல் நாள் தகவலை வந்து ரீவைன் பண்ணி பாருங்க அந்த பதிவில் ஒரு அஞ்சல் தலையை உலகத்தோட முதல் அஞ்சல் தலையை பற்றி நான் அதில் சொல்லியிருப்பேன் அந்த அஞ்சல் தலையில் இருந்த உருவத்துக்கு சொந்தக்காரங்க தான் இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள் எல்லாம் ஒரு மனதாக தேர்வு செஞ்ச சக்தி வாய்ந்த பெண்மணி உலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லோருக்குமே பெருமை சேர்த்தவங்க அவங்க அந்த பெண்மணி தான் இங்கிலாந்தோட மூன்றாம் ஜார்ஜ் மன்னரோட பேத்தியான விக்டோரியா மகாராணி மே இருபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் வருஷம் பிறந்த விக்டோரியா அவர்கள் எட்வர்டு இளவரசருக்கு ஒரே குழந்தையா பிறந்து வளர்ந்தாங்க ஆனா அவங்களோட துரதிருஷ்டம் அவங்க பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே இளவரசர் எட்வர்டு இறந்துட்டாரு ஒம்பது மாசம் குழந்தையா இருந்தாங்க விக்டோரியா அப்போ அந்த சமயத்துல இங்கிலாந்து அரச குடும்பத்துல சிக்கல் உருவாக ஆரம்பிச்சது என்ன சிக்கல்னா மூன்றாம் ஜார்ஜ் மன்னரோட மகன்களான நான்காம் ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக் அப்புறம் நான்காம் வில்லியம் இவங்க யாருக்குமே குழந்தையே இல்லை இளவரசர் எட்வர்டுக்கு மட்டும் ஒரே குழந்தையா இளவரசி விக்டோரியா இருந்தாங்க நான்காம் ஜார்ஜ் மன்னரும் வில்லியம் மன்னரும் இறந்ததுக்கு அப்புறம் இங்கிலாந்து நாட்டோட வருங்காலம் பத்தின பயம் உருவாக ஆரம்பிச்சது ஏன்னா இளவரசி விக்டோரியாவுக்கு அப்போ வயசு வந்து பதினேழு அவ்வளவு சின்ன வயசுல அரசாட்சி செய்ய அனுமதி இல்லாததுனால அரசாட்சியை நடத்த விக்டோரியாவோட தாயார வந்து தற்காலிகமா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க விக்டோரியாவோட தாயார் ஜெர்மன் நாட்டோட அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க விக்டோரியாவுக்கு பதினெட்டு வயசான போது அவங்களுக்கு விருப்பமே இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டாம் வருஷம் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி இங்கிலாந்து நாட்டோட மகாராணியை பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆல்பர்ட் அப்படிங்கிற ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க விக்டோரியா ஆல்பர்ட் அரசு தம்பதிக்கு பிறந்த முதல் ஆண் குழந்தை தான் ஏழாம் எட்வேர்டு இது தவிர அஞ்சு பெண் குழந்தைகள் அப்புறம் மூணு ஆண் குழந்தைகளும் பிறந்தாங்க விக்டோரியா மகாராணியோட அரசாட்சி பல நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சது இந்தியா உள்பட உலகத்தோட பெரும்பாலான நாடுகள வென்று அந்த நாடுகளோட வர்த்தகம் மற்றும் ஆட்சி செய்ய தொடங்கினாங்க இதனால அவங்களோட அரசாட்சி நடந்த சமயத்துல ஒன்பது முறை அவங்களை கொள்றதுக்கு கூட முயற்சி நடந்தது ஆனா ஒவ்வொரு முறையும் தப்பிச்சாங்க தனக்கு பிடிக்காத அரச பதவிய அதை ஏத்துக்கிட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டுல ஏத்துக்கிட்ட அந்த பதவிய அறுபத்தி மூணு வருஷம் ஏழு மாசம் தொடர்ந்து சிறப்பா ஆண்டாங்க இங்கிலாந்து அரச பரம்பரையிலேயே இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு அரசாட்சி செஞ்சது விக்டோரியா மகாராணி தான் இங்கிலாந்து மகாராணியான இரண்டாம் எலிசபெத் விக்டோரியாவையும் தாண்டி அறுபத்தஞ்சு வருஷமா ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க விக்டோரியா மகாராணி உலகத்துல இருக்கிற ஐம்பத்தி நாலு அவங்களோட அரசாட்சி செஞ்சிட்டு அந்த நாடுகள் எல்லாம் பல திசைகள்ல இருந்தது இதுல ஸ்பெஷல் குறிப்பா சொல்லணும்னா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இந்தியா ஆப்கானிஸ்தான் சிலோன் ஹாங்காங் பகாமாஸ் ஜா பர்முடா இப்படி ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருஷம் மகாராணி அரசாட்சி இவங்க மகாராணியா ஆன பிறகு உலகத்துல ஆரம்பிச்சதுதான் அஞ்சல் தலை புரட்சி ஆயிரத்தி எட்ணூத்தி தொடங்கின முதல் அஞ்சல் தலை வரலாற்றுல விக்டோரியா மகாராணிக்கு பெரும் பங்கு இருக்கு உலகத்தோட முதல் அஞ்சல் தலையான பென்னி பிளாக்ல இடம்பெற்ற படமே விக்டோரியா மகாராணியோடது தான் அன்னைக்கு அஞ்சல் தலையில இடம்பெற ஆரம்பிச்சிருந்த மகாராணியோட படம் சுமார் எழுவத்தி ரெண்டு நாட்டோட அஞ்சல் தலைகள்ல இடம்பெற்றிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல இங்கிலாந்தோட அஞ்சல் தலையில இடம்பெற்ற விக்டோரியாவோட படம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சல் தலையிலையும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்னுல கனடா அப்புறம் ஆஸ்திரேலியாவோட நாட்டிலேயும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் இந்தியாலேயும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் நியூசிலாண்ட் நாட்லேயும் ஆயிரத்தி சிலோன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதில் பகாமாஸ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஜமைக்கா ஆயிரத்தி எட்நூற்றி ஹாங்காங் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணுல ஆன்டிகுவா ஆயிரத்தி எட்நூத்தி பெர்முடா இப்படி சுமார் எழுவத்தி நாடுகளோட அஞ்சல் தலையில் வந்து விக்டோரியா மகாராணியோட படம் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி பல நாடுகள் ஆண்ட விக்டோரியா மகாராணி ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி வருஷம் தன்னோட எண்பத்தோராம் வயசுல காலமானாங்க ஒரு பெண்மணியாக பல முறை கொல்ல முயற்சி நடந்த போதும் அதையெல்லாம் எதிர்த்து ஐம்பத்தி நாலு உலக நாடுகளை வென்று அங்கேயெல்லாம் தன்னோட ராஜ்யத்தை பரவ செஞ்ச விக்டோரியா மகாராணி தான் உலக நாடுகள் எல்லாம் ஒருமனதாக தேர்வு செஞ்ச உலகின் சக்தி வாய்ந்த பெண்மணி மேலும் பல அஞ்சல் தலை பத்தின தகவல்களோட நம்ம அஞ்சல் தலை பயணத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்